ஹதீஸ் நாற்பத்தி மூன்று கூறியதாவது என்னிடத்தில் ஒரு பெண் அமர்ந்திருந்த போது நபிசல்ல யார் இந்த பெண் மணி என வினவினார்கள் என்று கூறிவிட்டு அவள் அதிகமாக தொழுவது பற்றி புகழ்ந்து கூறினேன் அப்போது நபி சொல்லுல்ல அலிகிம் வசல்லம் அவர்கள் போதும் நிறுத்து நற்செயல்களில் உங்களால் முடிந்தவற்றை செய்து வாருங்கள் அல்லாஹின் மீது ஆணையாக நீங்கள் சளிப்படையும் வரை அல்லாஹ சளிப்படைவதில்லை மேலும் மார்க்கத்தின் நல்லறங்களில் அல்லாஹுவிற்கு மிக விருப்பமானது நிரந்தரமாக செய்யும் நற்செயல்கள் தான் என்று கூறினார்கள்